ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் என்னென்ன தர்மங்களை எப்படி நாம் செய்யும்படியாக காண்பிக்கிறது அப்படிங்கிறத வேதத்தையும் புராணங்களையும் எடுத்துக்காட்டாக கொண்டு ஒவ்வொரு தர்மமாக தினமும் சிறிது நேரமாக பார்த்துன்னு இன்றைய தினம் உகாதி புண்ணிய காலம் அதாவது தெலுங்கு வருடப் வருடப்பிறப்பு நாம் காலத்தை நான்கு விதங்களாக பிரித்து அதன்படி நம்முடைய விரதங்களையோ பூஜைகளையோ நம்முடைய அனுஷ்டானங்களையோ செய்துன்னு வரோம் சூரியணைக் கொண்டு காலத்தை கணித்து செய்யக்கூடியதற்கு சௌரமானம் என்று பெயர் சந்திரனை வைத்து கணிச்சு செய்யக்கூடியதற்கு சாந்திரமானம் என்று பெயர் மானம் என்றால் அளவுன்னு அர்த்தம் குருவை கொண்டோ கணிச்சு செய்யக்கூடிய காரியங்களுக்கு பாரகஸ்பத்தியமான காலத்தில் செய்ய வேண்டியவைகள் அப்படின்னு பார்க்கிறோம் நக்ஷத்திரங்களை கொண்டு கணிப்பதற்கு நாக்ஷத்திரமானம் என்ற பெயர் காலம் என்கிறது ரொம்ப முக்கியம் நாம் செய்யக்கூடியதான ஒவ்வொரு காரியங்களும் முழுமையான பலனை நமக்கு கொடுக்கணுமானால் நான்கு மிக மிக முக்கியம் அம்சங்கள் அதாவது தேசம் நாம் செய்யக்கூடியதான இடம் நாம் செய்யக்கூடியதான காலம் செய்யக்கூடியவன் செய்யக்கூடியதான காரியம் இது நான்குமே சிறப்பாக இருக்கணும் இது இவை நான்குகளிலே நான்களுக்குள்ளேயும் காலத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு காலமறிந்து காரியங்களை செய்யணும் காலம் தவறி செய்யக்கூடாது அந்த காலத்தை நமக்கு நான்கு விதங்களாக பிரித்து மகரிஷிகள் காண்பிச்சிருக்கார் அதில் சூரியனை கொண்டோ கணிச்சு செய்யக்கூடியதற்கு சௌரமானம் என்று பார்த்தோம் சூரியனை கொண்டோ நாம் கணிச்சு அதிலே சில காரியங்களை பண்ணணும் இப்போது நாம் செய்யக்கூடியதான ஸ்ராத்தங்கள் ஜென்ம நட்சத்திரம் இவைகளெல்லாம் சூரியனை கொண்டோ கணித்து பண்ணணும் விரதங்கள் வரலட்சுமி விரதம் விநாயக சதுர்த்தி விரதம் ரிஷி பஞ்சமி விரதம் இப்படி நிறைய விரதங்கள் இந்த விரதங்கள் எல்லாம் சந்திரனை கொண்டோ கணித்து காரியங்களை செய்யணும் அந்த விரதங்களை செய்யணும் அதற்கு சாந்திரமானம்னு பெயர் பாரகஸ்பத்தியமானம் என்ற பெயர் குருவை கொண்டோ கணித்து பண்ணணும் அதுபோல் பாலாலயம் பண்ணுறது கும்பாபிஷேகங்கள் பண்ணுறது சம்பத்சராபிஷேகம் வசந்தோத்சவம் இவைகளெல்லாம் நாக்ஷத்திரமானம் அப்படின்னு நட்சத்திரத்தை வச்சு கணிச்சுண்டு பண்ண வேண்டியது அதிலே இன்றைய தினம் சாந்திரமானப்படி வருஷப்பிறப்பு ஆரம்பமாகும் தினம் இது அதற்கு உகாதின்னு பேர் யுகாதி உகாதி யுகாதி என்றால் அது ஒரு புண்ணிய காலம் தர்ப்பணம் செய்ய வேண்டியதான புண்ணிய காலம் ஊகாதி அப்படின்னு சொன்னால் வருஷப்பிறப்பு தினம் இன்றைய தினத்தில் நாம் கட்டாயம் சில காரியங்களை பண்ணணும் இது விஷயமாக தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது பிரவருத்தே மது மாசேது பிரதிபத் யுதித்தேரவௌ வந்தயே தோலிகா பூமிம் சர்வதுக்கோபாந்தயே அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறோம் இந்த சாந்திரமானப்படி சித்ரமாசம் அதாவது சித்ரா நட்சத்திரமும் பௌர்ணமியும் எந்த மாசத்திலே சேர்றதோ அதற்கு சைத்திர மாசம் என்று பெயர் அதன்படி சாந்திரமானப்படி சைத்திர மாச ஆரம்ப தினம் இன்னிக்கு இன்றைய தினம் என்ன பண்ணணும்னா மங்களஸானம் பண்ணி எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளித்து புது வஸ்திரம் கட்டி கொண்டும் பூஜை பண்ணணும் இஷ்ட குலதேவதா இந்த தேவதைகளை பூஜை பண்ணி ஆச்சாரியனுக்கு நமஸ்காரம் பண்ணணும் ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் செய்யணும் அப்படி திதிப்பு நிவேதனம் பண்ணி பஞ்சாங்கத்தை வச்சு பூஜை பண்ணணும் வருஷப்பரப்பு தினத்தில் ஏன்னா இந்த வருஷப்பரப்பு தினத்தில் தான் பஞ்சாங்கம் கணிக்கணும் பஞ்சாங்கம் என்றால் அஞ்சு அங்கத்தோடு கூடியது என்று அர்த்தம் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இது ஐந்தையும் நாம் தினமும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னா திதேஷ்ட ஸ்ரீயமாப்னோதி இன்றை இன்றைக்கு என்ன திதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஐஸ்வர்ய லாபம் வாரா தாயுஷ்யவர்தனம் இன்றைக்கு என்ன வாரம் என்று தெரிந்து கொள்ளா தெரிந்துக்கிறதுனால ஆயுஷ் விருத்தி நட்சத்திரா தரதே பாபம் இன்றைக்கு என்ன நட்சத்திரம் என்று தெரிஞ்சுக்கிறதுனால பாபங்கள் போகிறது யோகா துரோக நிவாரணம் இன்றைக்கு என்ன யோகம்னு தெரிஞ்சுக்கிறதுனால ரோக நிவர்த்தி ஆறது கரணாத் காரியசித்திஷ்ட இன்றைக்கு என்ன கரணம் என்று தெரிஞ்சுக்கிறதுனால காரியசித்தியானது ஏற்படுறது பஞ்சாங்க பலமுச்சதே இவைகளுக்கு தான் பஞ்சாங்கம்னு பெயர் இது ஐந்தையும் நாம் இன்றைய தினத்தை வாசிக்கணும் அனைவரும் கேட்பது மாதிரி வாசித்து ஒரு திதிப்பு நிவேதனம் பண்ணணும் அதாவது மான் துளிர் வேப்பந்துளிர் சேர்த்து ஒரு பச்சடி பண்ணுறது வெள்ளம் கலந்து அந்த பச்சடியை சுவாமிக்கு நிவேதனம் செய்து சாப்பிடணும் சதாயுர் வஜ்ரதேகாயா சர்வ சம்பத்கராஜா சர்வாரிஷ்ட விநாசாய நிம்ப கந்தள பக்ஷணம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி சாப்பிடணும் சதாஜுர் வஜ்ரதேகாயா என்னுடைய தேகமானது வஜ்ராஜுதம் மாதிரி நூறு வருஷம் ஆரோக்கியமாக இருக்கணும் அனைத்து விதமான சம்பத்துகளும் எனக்கு கிடைக்கணும் அனைத்து அரிஷ்டங்களும் போகணும் அதற்காக நான் இதை சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிடும் அப்படி சாப்பிட்டு ஆற்றுல உள்ள பெரியோர்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் பிறகு மான் துளிரை எடுத்து சாப்பிடணும் சூத்தமக்ரியம் வசந்தசிய மாக்கந்தம் குசுமம் தவ சச்சந்தனம் பிபாமியா சர்வ காமார்த்த சித்த ஏ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி மான் துளிர் கொஞ்சம் பறித்து சாப்பிடணும் இவைகள் சாப்பிட்றதுனாலே நமக்கு ஆரோக்கியமானது பூர்ணமாக கிடைக்கிறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிச்சிருக்கு அதை இன்றைய தினம் செய்யணும் பகவானுடைய இச்சை அனுகிரகத்தினால இந்த வருஷப்பரப்பு தினத்தில் அனைவரும் குடும்பத்தோடு ஆற்றில் இருக்கும்படியான நிலை இன்னைக்கு இதை குழந்தைகளோடு நாம் கொண்டாடணும் நாம் பண்டிகைகள் விரதங்களை அனைவரும் ஸ்கூலுக்கு போற குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிடும் காலேஜுக்கு போகிறவர்கள் போயிடுவா ஆஃபீஸுக்கு போகிறவா போயிடுவா இருக்கிறவா செய்வா அப்படி தான் நடக்கும் இன்றைய தினம் ஈஸ்வரனுடைய அனுகிரகமோ என்னவோ அனைவரும் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான நிலை இருக்குது இதை நாம் இந்த வருஷப்பரப்பு தினத்தில் பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு முதற் அனைவரும் பண்டிகைகளை அனைவரும் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பிரதிஜையாக எடுத்துக்கணும் அப்படி இந்த வ இந்த வருஷப்பரப்பு தினத்தை அனுஷ்டிக்கணும் பிறகு நிறைய பேர் கேள்விகள்லாம் கேட்டிருக்கா இது மாதிரி அரசாங்கம் உத்தரவு போட்டதுனால செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிறையா செய்ய முடியாமல் இருக்கே என்ன செய்யலாம் என்று கேட்டிருக்கா அவைகளுக்கு பதில்களாக அடுத்தடுத்த உபன்யாசங்களே பார்ப்போம்